நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கோட்டி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை தேசிய அறிவியல் தினமாக அறிவித்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து இரண்டு உலகில் முட்டையிடும் சிறிய பறவை ஹமிங் பறவை மூன்று உலகில் அதிக மருத்துவர்களை கொண்ட நாடு ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மிருகங்களிலேயே அதிக ரத்தம் ஓட்டம் கொண்ட மிருகம் எது இரண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடும் நாடு எது மூன்று உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்